வணக்கம் நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் குமார் இன்று நவம்பர் மாதம் நான்காம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு குளோரோஃபாமின் மயக்கநிலை இயல்புகளை ஸ்காட்லாந்து மருத்துவர் ஜேம்ஸ் சிம்சன் கண்டுபிடித்தார் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு அறிவியல் இதழ் நேச்சர் முதல் வெளியிடப்பட்டது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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இத்தாலியின் ஃப்ளோரன்ஸ் நகரத்தின் மூன்றில் இரண்டு பகுதி வெள்ளப் பெருக்கில் அழிந்தது 113 பேர் கொல்லப்பட்டனர் பல விலைமதிப்பு மிக்க ஓவியங்களும் நூல்களும் அழிந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நடிகர் எம் ராமச்சந்திரன் கொலை முயற்சி வழக்கில் நடிகர் எம் ஆர் ராதாவுக்கு ஏழு ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டது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 எனவே இந்நாளில் நெடுஞ்சாலைகளில் சைக்கிள் ஓட்டுபவர்களும் ரோலர் ஸ்கேட்டிங் செய்பவர்கள் மட்டுமே பயணித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஈரான் தீவிரவாதிகள் டெஹ்ரானில் அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிட்டு ஐம்பத்தி அமெரிக்கர்கள் உட்பட தொன்னூறு பேரை பனைய கைதிகளாக பிடித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இஸ்ரேல் பிரதமர் இட்ஸா கிராபின் தீவிரவாத வலதுசாரி இஸ்ரேலியர் ஒருவரால் சுட்டுக் கொல்லப்பட்டார்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 ஆயிரத்தி ஆறுநூற்றி பதினெட்டாம் ஆண்டு அவுரங்கசீப் முகலாய பேரரசர் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஆண்டு வாசுதேவ் பல்வந்த் பட்கே இந்திய புரட்சியாளர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு பஜாஜ் இந்திய தொழிலதிபர் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு ஜானகி அம்மாள் இந்திய தாவரவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு லான் பிலியோசா பிரான்ஸ் தமிழறிஞர்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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு மொஹிதீன் பேக் இலங்கை திரைப்பட பின்னணி பாடகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு கு மா பாலசுப்ரமணியம் திரைப்பட பாடலாசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு இட்ஸா கிராபின் இஸ்ரேலின் ஐந்தாவது பிரதமர் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அப்துல் சமது தமிழக அரசியல்வாதி இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஜேக்கப் சகாயகுமார் அருணி தமிழகு சமையல் கலை நிமிணர் இந்நாளின் சிறப்புகள் ரஷ்யாவில் ஒற்றுமை தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே